السلام عليكم الله الله الله وبركاته الحمد لله. الحمد لله لله الذي لهذا وما صلى عليه اما வரமத்துலாது கணேத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே பெரியார்களே சமீபத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட அலாரம் சம்பந்தமான தவறான சில அணுகுமுறைகள் கருத்துக்கள் இவைகள் நாட்டில் ஒரு வகையான பதட்டமான அமைதியின்மையான ஒரு நிலைமையை ஏற்படுத்தியதை நாங்கள் எல்லாரும் காணக்கூடியதாக இருக்கிறது அலால் சான்றிதழ் வழங்கப்படுவது எதுக்காக என்பதை மிக சுருக்கமாக நான் கொத்மாவிலும் சொன்னேன் அலாலுக்கு இப்படி ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்கப்படுவது இருக்கிறதே இது இலங்கையில உண்டானது உலகத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த அணுகுமுறைய செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதை அமெரிக்காவை எடுக்கலாம் கனடாவை எடுக்கலாம் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளாக எடுக்கலாம் அதை தாய்லாந்து போன்ற பேரவாத புடிஷ் நாடுகள் கூட இந்த ஹலாலுடைய இதை செய்கிறது தாய்லாந்து சுமார் நாற்பது முப்பத்தி எட்டு நாற்பது வருஷமாக பிரைம் மினிஸ்டருடைய கண்காணிப்புக்கு கீழே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த இருக்கிறது நானாய்லாந்து விசிட் பண்ணபொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒருபார்ட்மெண்ட் அமைக்கப்பட்டு அதுல பிஎஸ்சி செய்வதற்குரிய வசதிகள் பொது அவர்கள் சொன்ன கருத்து சொன்னா மார்க பகுதிய ஒரு இந்த இது இது இருக்கும் என்று சொன்னா பொருள சேர்க்கப்படக்கூடிய போல இந்த இந்த படித்தவர்களால்தான் இதை காண முடியும் அதற்கு ஆல்டர் எங்களுக்கு சொல்ல முடியும் என்ற அந்த உண்மைய அவர்கள் மூலமாக சகோதரர்கள் எதிரியாக ஏராளமான நாடுகள் இந்த ஹலால் சான்றிதழ் முறை அது உலமாக்களுடைய கண்காணிப்போட தான் உதாரணமாக இந்த ஜெலட்டினை மட்டும் எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னால் இலங்கையில நாங்கள் எங்களுடைய பத்துவா கமிட்டில சுமார் எங்களுக்கு சுமார் மூணு நாலு வருஷம் போனது நீங்க இன்டர்நெட்ல போய் ஜலத்தின் அடிச்சா எல்லா பத்வாவும் வரும் ஆனா என்பது அப்படி கொடுக்கக்கூடியதுன்னுடைய அறிவுக்கு தன்னுடைய அனுபவத்துக்கு தன்னுடைய ஆராய்ச்சிக்கு பிறகுதான் நான் போய் ஜெனசீன ஒரு கம்பெனில வந்து ஜானோஸ்பர்க்ல இருக்கிறது ஜானோஸ்பர்க்ல இருக்கக்கூடிய அதை எப்படி செய்றாங்கன்னா தோல் அந்த சோலை போய் ஒன்று சேர்க்கிற இடத்தை பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இருக்கவே முடியாது அந்த சோலை போட்டு அந்த சோழ சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு மிஷின் வைத்து வெட்டி கிணத்துக்குள்ள வடிவத்துக்கு வந்து அது போல நூடுல் போல வெளியாகி அதுக்குப் பிறகு வெளியாகிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் போகிறது இந்த ஜலீன் ஹலாலான ஜலத்தினா ஹலாமான ஜலத்தினா எப்படி தெரிய முடியும் இருக்கும் தோளும் ஹலாலாக இருக்கும் ஆட்டு தோளும் அது அல்லது மாட்டுத் தோல் அல்லது அது ஒத்தகத்தோல் ஏதோ ஹலாலான அறுப்பு மூலமாக வந்த தோலை போட்டு எடுக்கப்படக்கூடிய ஜலத்தின் தான் ஹலாலாக இருக்கும் அல்லது மாற்றாக பண்டியுடைய ஜலத்தை தான் அதிகமாக உலகத்தில் அதிகமாக மிக முயற்சி செய்து மிக கஷ்டப்பட்டு அந்த பக்வாவை நாங்கள் நாங்க இலங்கையில் கொடுத்த பக்ஸ்வா பண்டியால் தயாரிக்கப்பட்ட ஜலத்தின் ஜாய்துல்லாமல் அந்த பண்டியுடையடுக்கிறதுக்குனிமான சகோதரங்களை நோக்கம் அல்ல பணத்துடைய நோக்கமே இருக்கில்லை பணம் என்பதை மிக தெளிவாக எங்களுடைய சிஎஸ்டி சாம்பர்ஸ் அந்த கேள்வியில அழகாக அவரிடத்துல கேட்கப்பட்டது வருமானம் வருஷத்துக்கு இருந்தது செவன்டி மில்லியன் சுமார் 13 லட்சம் கூடியிருக்க ஒரு மாசத்துக்கு அந்த நேரம் பதினஞ்சு லட்சம் வருமானம் இருந்திருக்கு மாசத்துக்கு ஒரு குறிவை நாம் பொதுவாக சேவை அழைச்சி பேச்சுவார்த்தைக்கு ரெண்டு கூட போனோம் எங்களுக்கு மூலைக்குள்ள உள்ள டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர் இல்ல 1 கிலோமீட்டருக்கும் less தான் இருக்குது. வாங்க இந்த நாள் தேச்சுUARTயில முடிப்போம். அவர்கள் எங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? ஹலால் கொட்டி பேசாதீங்க வேற எதையும் பேசுங்க. நான் சொன்ன பிரச்சனை ஹலால்தான். 40 நீங்க நீங்கதான் பிரச்சனை உருவாக்கிட்டீங்க. இந்த நாத்துல 89% non muslims தான் ஹலால் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஹலால் எடுத்திருக்கிறது என்ன கணக்கு மேலான சோதனத்தில் கொடுமல மக்களுக்கு அல்லது பிரச்சனை இது கிராமங்கள்ல பௌத்தர்கள் அதிகமாக வாழக்கூடிய சோசியல் மீடியாவ அந்த அந்த கனெக்ஷன் உள்ளவர்கள் இந்த பொதுவாக சேன ஒருட்டாங்க மாணிவர்கள் ஸ்கூல்கள் எல்லாரும் தவறாக எங்களுடைய முஸ்லீம்களை அழித்து ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இதற்கு ஒரு கம்ப்ரமைஸ்க்கு வரணும் என்பதற்காக தான் நாங்க நாட்டில் யார யார அந்த கொஸ்டன்ல இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாத்தையும் சந்திச்சு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு பரிகாரம் கிடைக்கல என்ற கடைசியில தான் தீர்மானம் எடுக்கணும் என்று அந்த தீர்மானம் எடுக்கணும் என்று சொன்னொரு பரிகாரமும் எடுக்கிறான் நாட்டில் மாசமாக இது நவம்பர் எயித்துக்கு நாங்கள் ஆரம்பிச்ச பயணம் இன்றைக்கு என்னது आरमचे जयलान मुस्लिम पदक परहार मुख्य सदार தொடர்ந்து வந்து கொண்டிருந்த காரணத்தினால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்றுதான் நாங்கள் டிபர் செக்ரெட்டரி அணுகி அவர்களுடைய பல சந்தர்ப்பங்கள் பேசினதுக்கு பிறகு ஒரு ஒரு மெக்கானிசத்துக்கு நாங்கள் சில விட்டுக் கொடுப்புகள் செஞ்சிருக்கிறோம் அந்த விட்டுக் கொடுப்பினாலும் அதால் சிஸ்டம் அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்றத நீங்க மனசில் இருக்கும் அவருடைய அந்த உடற்படிக்கைகள் ஒன்னாவதுல எந்த விதமான எந்த விதமான ஓதலும் இல்ல அவர்கள் கொடுத்த தவறான கருத்து பாருங்க ஒரு தவற உள்ள ஆமர்மா காதல உள்ளிட்டவர்கள் அவங்க மூலமாக கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல எந்த விதமான வாசிப்பும் எந்த விதமான இல்லை என்பதை மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது சான்றிதழ் வழங்காரிப்பு பாவனை பொ நடவடிக்கைகள் விஷயங்களும் கலந்து கொண்டவர்கள் என்பதை குடிஸ்டே பிரதானமான ஒரு கலந்து கொண்டு சேம்பர்ஸ் கீழே கடைசியில் அதுக்கு முக்கியமான ஒரு செவன்டி மவுண்ட்ஸ் எல்லாரும் இருந்து தீர்மானங்கள் தவிர மற்ற எல்லா கம்பெனி அதே சிஸ்டத்தில் நடந்து கொண்டிருக்காமத்த என்னென்ன பிஸ்கட்கள் இருக்கிறதோ எதுல லோகோ இருக்கும் இருக்கும் யாரும் அறிவிப்போம் அதுக்கு ஒரு மெக்கானிசத்தை எஸ் எம் எஸ் மூலமாக ஒரு ஒரு மொபைல் போன்ல வரக்கூடிய ஒரு ஒரு ஒரு சிஸ்டம் உண்டு அதன் மூலமாக வெப்சைட் மூலமாக இருந்துச்சு எல்லாருமே லோகோ பாக்குறது அந்த லோகோ வந்து பார்க்கும் பொழுது ஒரு சிலர் என்ன பார்த்துட்டாங்க ஒரு நாளைக்கு நாலாயிரம் பொருள்கள் லோகோ அச்சிடப்படுவேன் நினைக்கிற ஒரு நாளைக்கு மேலோ மற்றும் காரணமே கிடையாது போல வருஷம் பிசா ஒரு வருஷமா எங்களோட சில விஷயத்தில் உடன்படிக்கையில் அவர்கள் சில மாற்றங்கள் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியும் நாங்க இந்த ஹலாலுடைய விஷயத்துல யாரும் எங்களுடைய உடன்படிக்கை மாற்றங்கள் செஞ்சா ஏனன்றதுக்கு பல ரீசன்ஸ் நாங்கள் அவர்கள் அந்த அடிப்படையில் இப்ப போன கிழமை பிஸா வந்து எங்களுக்கு எடுத்தீங்க அவர்களுக்கு அலால் கொடுக்காத காரணம் அவருடைய சியாமல் தெரிய வந்து இந்தியாவிலிருந்து அவர்களை ஸ்டடி பண்ணி நாம் அவருக்கு எடுத்த சொல்லி அதன் பிறகு திருமணங்கள் கிட்ட அவர்கள் கனிவான சகோதரர்களை தெரியாதது இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் உள்ளதுதான் சயின்டிபிக்கலி உலகத்துல எங்களுடைய அறுப்பு தான் அமெரிக்காவில் ஒரு வீடியோ கிளிப் கொண்டு வெளியாக ஒரு யூனிவர்சிட்டியில நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் அது தொடரும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதே நேரம் எங்களுக்கு ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணத்தினால் எங்களுக்கு முஸ்லிம்களுடைய கண்ணியம் முஸ்லிம்களுடைய மானம் உடல் முஸ்லிம்களுடைய பொருள் முஸ்லிம்களுடைய முக்கியமானது முறை ஒன்று தேவை அது ஜெமியா தான் செய்யணும் என்று சொன்னது இல்லை செய்து கொண்டிருந்தோம் யாரும் செய்தோம் அளவாக செய்தோம் அலமது இல்லா அமெரிக்கா ஒரு சிறியலவுக்கு தயாராக இருக்கிறேன் எடர் நாட்டில் கொடுக்கப்பட்ட இந்த நாட்டில் நாங்க இந்த லோகோ எடுத்த காரணத்தினால இந்த பொருளில் இந்த மாதத்தையும் செய்ய மாட்டோம் எங்களுக்கு பெரிய கஷ்டம் திரும்பி போக வேண்டி வந்துச்சு உனது எல்லாமே ஏற்றுக்கொள்ள இல்ல ஆனால் பல விட்டுக் கொடுப்புகளை செஞ்சாங்க எந்த அளவுக்கு முகம் எதப்பட்ட அந்த காதிர்கள் சொன்னாங்க முகமது அப்துல்லா எழுதுங்க ஒரு கம்ப்ரமைஸ் போல விஷயத்தை விட்டு கொடுத்தோம் நாங்க நாங்க விரும்புவோம் இன்றைக்கும் சார்ஜ் பண்ணி சேரது யார் அவருடைய நேரத்துக்கு யாருக்குமே ஒரு முஸ்லீமோட ஆயுமாக இருந்தாலும் அது அதனுடைய பகுதியை நல்ல விளங்கினதுக்கு பிறகுதான் குரானுக்கு இன்டர்பியூட் பண்ணுவோம் விளங்கினாலும் சரியாக விளங்காம ஒரு அதனுடைய கலைகள் அரபிக் லாங்குவேஜ் அதோடு சம்பந்தப்பட்ட அந்த நுணுக்கங்கள் எல்லாம் விளங்காம ஒருவர் குரானுக்கு விளக்கம் கொடுக்க போனா நபி அவர் சொன்னால் அவனுடைய இருப்பிடத்தை அவன் நரகமாக்கி கொண்டு ஒரு முஸ்லிமானவருக்கே இந்த சட்டமாக இருக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் அவருடைய பாலிட்டிக்ஸ்க்காக அவருக்கு எங்களுடைய சகோதரிகள் எப்படியாக அதனால எங்களுடைய இந்த விஷயம் நாங்களும் இதில் சார்ஜ் பண்ணி தான் கொடுக்கணும் அடிப்படையில் ஆனா எங்க முஸ்லீம் தலைவந்தர்கள் ஒரு சிலர் ஒன்று இல்ல இது நாட்டுடைய ஒரு இருக்கிறதுனால முஸ்லிம்களுக்கு செய்யலாம் வந்து ஒரு ஆப்ஷனல் அவலாவே வேற ஒன்றே இல்லை இந்த ஹலால்ல வந்த இந்த பிரச்சனையில மக்கள் சரியாக நாலந்தே 8ஆம் தேதி இரவு 8:05 ல இருந்து 55 வரைக்கும் நான் பேசிய ரேடியோ நிகழ்ச்சியை கேட்டிருந்தா எல்லாம் தெரியும் ஆகும் இதுல முந்தே கம்ப்ல்சரி அப்ப கம்ப்ல்சரி அப்படினா ஒவ்வொரு ஃபேகரியும் அவங்க Adikukku ஒரு பிஸ்கட்லயே நினை அடிச்சா இது அவங்களுக்கும் நேத்துங்களுக்கும் பெரிய வரக்கூடது எக்ஸ்போர்ட் லோக்கலுக்கு அவள் ப்ராப்ளம் லோக்கல் இல்ல இதா எக்ஸ்போர்ட் மட்டும்தான் முதலாவது அப்ளிகேஷன் வரும் அந்த அப்ளிகேஷனை நான் எக்ஸப்ட் பண்ணணும் அவங்களுடைய எல்லாம் அவர்கள் எக்ஸெப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட டீம் ஒண்ணு போயிட்டாங்க விசிட் பண்ணி பார்ப்பாங்க அதெல்லாம் அங்க செக் பண்ணதுக்கு பிறகு அவங்க இன்க்ரீடியன்ஸ் கொண்ட எல்லா டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இதெல்லாம் பார்த்து அதில் ஒரு இன்க்ரீடியன்ட் எங்களுக்கு டவுட்டாக இருந்தா அதை சிலம் தாய்லாந்துக்கு செக் பண்றதுக்கு அந்த யூனிவர்சிட்டியிலிருந்து லெப்லக்கு போகும் அந்த லெப்புடைய அவளுடைய பேர்டேக்கு வந்ததுக்கு பிறகுதான் எங்களுடைய ஒரு அமெரிக்க இருந்து எங்களுக்கு ஒரு பொருள் ஹலால் என்று வருதுன்னா கேட்போம் சிக்காகோலயா எங்க அங்க இருக்கக்கூடிய சரியான உலக நடத்துறாங்களா அவங்களோட சகோதரத்தில் இப்படிப்பட்ட இதுதான் இது இந்த பதினைந்து நிமிஷத்துல இருபது நிமிஷத்துல நான் சொன்ன தாயை கூடுதலாக எடுத்துட்டு நினைக்கிறேன் இது ஒரு சுருக்கமாக உங்களுக்கு விளங்கி தோன்றதுக்கு இது முறையாக இருந்திருக்கும் எனக்கு ஒரு ஜும்மா சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சதே அதுல உங்களுக்கு இந்த விளக்கத்தையும் தரலாம் என்று சொல்லிதான் நான் முன் வந்தேன் நாங்க பெருசாக ஒன்று விட்டுக் கொடுத்து இல்லை நாங்கள் இந்த நிலைமை அமைதிப்படுத்துறதுக்காக வேண்டிதான் இது ஒரு டாக்குமெண்ட் இது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் இந்த வெளியாக இருக்கிறது அது மிக டீட்டெயிலாக வந்திருக்கிறது இதை மிச்ச எக்ஸ்பிளேஷன் கொடுத்து மர்வாணம் பொதுமது சேனியவர் குழப்பத்தில் ஆக்காமல் அவர்களை நான் அமைதிப்படுத்துறதுக்கு தான் இதை எத்துல கனிவான சகோதரர்களே பெரும்பான்மை நல்ல மக்கள் அவர்களோடு வாழ வேண்டியிருக்கிறது ஜெனசில்லமா இப்படி ஒன்று வெளியாக இது உலமாக்கல் கிட்டத்தட்ட நாலாயிரம் உலமாக்கல் முன்னிலையில உலமாக்கள் முன்னிலைல இது ஒரு அது வாசிக்கப்பட்ட சீவன சக வாழ்வு ஒரு நான் முஸ்லிம் விஷயத்தில் பங்கெடுக்கிறோம் நான் அன்றைக்கு டிஃபரன் செக்ரட்டரிய இந்த விஷயத்தை சொன்னேன் can give money to a monk we can spend to build a well, we can help the students who are coming from Daampasala, we can give some money for that monk's need for his family. This is permitted in Islam. This is Islam. When I was taught in the King's School, in the school, in the gardens, கான்சல் இருக்குதே இவங்களோட फ्रेंड्सவர்மாவுல புடிஸ் फ्रेंड्स அவங்க எழுப்புவாங்க சल्ली கொடுப்பாங்கான்சலுக்கு நான் கொடுக்க மாட்டேன் எழுப்ப மாட்டேன் இது எங்ககிட்ட உள்ள நேஷனல் இது எங்ககிட்ட உள்ள பிரச்சனை இல்லை இவ்வளவு காலமா வந்து நடந்துறோம் லகுந்தி இருக்கும் வலியின் நம்மட மார்க்க மூலக்க எங்களோட மார்க்கமே இருக்கு வலியுறுது முஸ்லி்கள்த்தங்கடுங்க மு படிக்கிறத கொண்டு ரமதான்ல மட்டும்ருவ இங்க உட்கார வச்சுக்கிட்டு இங்க நீங்க ரமதான் கஞ்ச கொடுத்து அந்த தொழுகை பாதத்துடைய நேரத்துல செய்யற வேலையை விஷயங்களை விஷயம் பொது அடுத்தது எடுத்தவர்கள் எல்லாம் மீடியால பேசி ஒவ்வொன்றையும் எனக்கு தெரியாக பேசக்கூடிய இருக்கிறார் முஸ்லிம்களாக இருக்கிறார் யாருமே வந்து எங்களோட உட்கார்ந்து இது என்ன தெரிஞ்சதே கிடையாது மாத்திரமா பேசுவாங்க ஒரு ஜிப parliament maruvanu solludu very clearly mentioned jamiyyathulama kit the base in india halal se begin eduttu varati ogulige inda tender kalikavanu po parliament kalikeyalanna podumukhyakke edikeyalada 2000 incorporated act 2000 number 15 jamiyyathulama uthe incorporated body adile end objectives le solludu to promote and protect cultural and economic and social activities of uspin. uspingalude kalaachara reethiyaga poruladaar reethiyaga avarude samuga reethiyana visheshangala paadahaakam promote pannadalan uspingalude idu jamia sulamaude நல்ல கடமைப்பாடுகள்ஸ்லிம்களுக்கு மட்டுமின்னு சொல்லிச்சு ஜெமிசுலமா அதே நேரம் அரசாங்கத்துக்கு எடுத்துக்கொள்ள சொல்லு கடைசியில வந்து சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டிங் வந்திருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் படி அலமதுல இப்ப இருக்கக்கூடிய முறை அது நீடிக்கும் நினைக்கிறோம் அரசாங்கம் வேறொரு மாற்றமான ஒரு முடிவு எடுக்காத வரைக்கும் இதே ஒரு நீதிக்கும் இதுவரைக்கும் யார் யாருக்கு நாங்க வெளியில வேறொரு வெண்டோல் நோமினல்ஸ் ரிட்டன் அவ அப்ளை பண்ணிக்கறானு கொடுக்கப்பட இல்ல அது சித்தார்த ஜும்பு. தி ஜாதங்கள் எல்லாம் ரிவோக் பண்ணினோம். விஜேப்ரதாஸ். அதுல நெல்லா விஜே பண்ணி நெல்லா சித்தாலேペ விஜேப்ரதாஸ். இத மூணு நாள் வித்ரோ பண்ணிக்கலாம். பட்ச எல்லாம் எங்க இதுல உள்ளதெல்லாம் ஹலால் ஆபத்தான் இருக்கு. அது என்ன மாத்தமும் இல்லை. சம்மோல் இருந்து கூட வெண்டோல் அவர் வந்து அப்படி இருந்த பத்தி பேசினார் பத்திரிகையில் எழுதினா யாரும் வெண்டோல் அதனால் கனிமான சகோதரிகள் தெரியாது தொடரும் தான் ஆப்ஷனல் கம்பல்சரியாக இருந்தது free free yangaladakum adukulla rithira solirukiren allahukku melala kuliya sarvalaga allah taala ingal anaivargalai kabul sevalaga porumiyaga irundha ummatha vallanatha koodiya paathiyatha allah ella rasulullah wa khuda wa alhamdulillah rabbil alamin assalamu alaikum wa rahmatullah wabarakatuh so more lectures visit slhub.com